வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தாங்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை உடனே அடைந்து விடுவார்கள் நாம் அவர்களை பார்த்து ஆச்சரியப்படுவோம் எப்படி இவருக்கு மட்டும் நினைப்பதெல்லாம் நடக்கிறது இவருக்கு தேவையானதெல்லாம் உடனே கிடைக்கிறதே மகிழ்ச்சியாக இருக்கிறாரே என்று எப்படி அவர்களுக்கு கிடைக்கிறது சரி இன்னும் சிலர் இருக்கிறார்கள் தியான பயிற்சிக்கு செல்ல வேண்டும் என்று தங்களுடைய வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு கூட தினமும் தியான பயிற்சி எடுத்துக்கொள்கிறார்கள் தியானத்திலே மூழ்கி விடுகிறார்கள் ஏன் அவர்கள் அப்படி செய்கிறார்கள் அப்படின்னா இந்த இரண்டுக்கும் காரணம் அவர்களுடைய உள்ளத்தை அமைதியாக வைத்திருக்க வேண்டும் கோபமின்றி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் கோபம் இல்லாம இருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில நினைச்சது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்முடைய நண்பர் ஒருவர் கல்லூரி காலங்கள்ல நம்மோடு படித்தவர் அவருக்கு படிப்பில் சிறிது ஆர்வமின்மை அல்லது தொய்வு இருக்கும் கல்லூரி காலகட்டத்துல நிறைய பருவ தேர்வுகள்ல அவர் தோல்வியே தழுவனர் நாங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டோம் இவர் எப்படி மூன்றாண்டு முடித்து பட்டம் பெற போகிறார் அப்படின்னு ஆனால் திடீரென ஒரு மாற்றம் அவருக்குள்ள ஏற்பட்டது தியான பயிற்சிக்கு சென்றார் தம்முடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தினாரோ என்னவோ தெரியாது ஆனால் இறுதியாண்டு முடிக்கும் பொழுது அவருடைய தோல்வியடைந்திருந்த எல்லா பாடங்களையும் எழுதி தேர்ச்சியடைந்து எங்களோட மூன்றாண்டு முடிக்கும் பொழுது பட்டமும் பெற்றார் எப்படி அவருக்கு சாத்தியமானது அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொன்னார் நான் தியானம் செய்தேன் தியானத்தினால் எனக்கு இருக்கக்கூடிய கோபத்தினை குறைத்து கொண்டேன் தானாக இது நடந்துவிட்டது அப்படின்னு சொன்னார் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா நிச்சயமாக எவன் ஒருவன் தன்னுடைய உள்ளத்தில் கோபத்தை அகற்றி விடுகிறாரோ அவன் என்ன நினைக்கிறாரோ அது நடக்கும் ஏனென்றால் உள்ளம் அமைதியாக இருந்தால் சிந்திக்கக்கூடிய திறனை பெறுகிறது அந்த சிந்திக்கக்கூடிய திறன் தான் அந்த உள்ளம் எதை நினைக்கிறதோ அதை அடைய வழிவகை செய்கிறது அப்படின்னு சொல்றார் நாம் கூட நிறைய நேரத்துல நாம் என்ன நினைக்கிறோமோ அதை அடைய மிக வேகமாக சென்று கொண்டிருப்போம் எப்போது ஏதாவது ஒரு சின்ன இடையூறு வரும் பொழுது நாம் கோபத்தினால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு தோன்றாது அத்தகைய எண்ணத்தினால் தான் நாம் அடைய வேண்டிய இலக்கணை இழந்து விடுகிறோம் ஆகையால் நம்முடைய உள்ளத்திலிருந்து இந்த கோபத்தை அகற்றிவிட முயற்சிக்க வேண்டும் அந்த கோபம் மட்டும் நம்முடைய உள்ளத்திலிருந்து வெளியே சென்று விட்டால் நிச்சயமாக நாம் எதை நினைக்கிறோமோ அதை மிக எளிதாக அடைந்துவிட முடியும் இதை வள்ளுவர் சொல்லும் பொழுது யார் ஒருவர் தன்னுடைய உள்ளத்தினால் கூட கோபத்தினை சினத்தினை எண்ணாமல் இருக்கிறாரோ அவர் நினைத்ததை நிச்சயமாக அடைவார் அப்படின்னு நாம் கோபத்தை மட்டும் நம்முடைய உள்ளத்தில் இல்லாமல் செய்துவிட்டால் நிச்சயமாக நாம் எய்ததை எதது போல அடைய முடியும் அப்படிங்கிறது தான உண்மை நாமும் நம்முடைய உள்ளத்திலிருந்து கோபத்தினை அகற்றி அன்பினையும் பாசத்தையும் இந்த உள்ளத்திலே வைத்திருந்தால் நாமும் எதை தேடுகிறோமோ எதை நினைக்கிறோமோ அதை நிச்சயமாக அடைய முடியும் திருக்குறள் அறுத்துப்பால் அதிகாரம் முப்பத்தி ஒன்று வெகுளாமை குரல் எண் முன்னூத்தி ஒன்பது உள்ளத்தால் உள்ளான் வெனின் மீண்டும் குரல் உள்ளியதெல்லாம் உடனேதும் உள்ளத்தால் உள்ளான் வெகுழியனின் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போ